ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்து அவர்கள் கூறுவார்கள் என் அடியானின் இதய கனியை கைப்பற்றி விட்டீர்களா என்று மீண்டும் கேட்பான் வானவர்கள் ஆம் என்பார்கள் என் அடியான் என்ன கூறினான் என்று கேட்பான் உன்னை அவர் புகழ்ந்தார் ார் என்று கூறுவார்கள் என்பான் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இது ஹசன் என திருமதியுமாம் கூறுகிறார்கள் என்பது இன்னால் இல்லாகி இலகிராஜுவும் என்பதாகும் பொருள் நிச்சயமாக நாம் அல்லாஹூக்கே உரியவர்கள் நாம் அவனிடமே திரும்புவோம் என்பதாகும்